அவளுக்கு இன்னொரு அதிகா ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம் சொல்றேன் சொல்லிடுறேன் எழுதி பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் மறந்து ஏதாவது யூஸ் இல்லாத லௌகிக்கமா இருக்கக்கூடிய விஷயத்திரிப்ட் டிஃபன் சாப்பிட்டேன் அங்க போயிருந்தது மனசு என்ன பண்றது இந்த மனசு ஏதோ அம்பாழுத்தின் சம்பந்தமாவே பாஞ்சு இருக்கிற மட்டும் சந்தோஷம் வேற எங்கேயாவது பாஞ்சாவது ஆபத்து கணாமான் பேரு நல்ல கரு நீளமான வர்ணத்தோடு இருக்கா கனஷ்யாமா ஏன் கருநீலமா இருக்காடி காமாட்சி முருகாட்சி எங்கேயாவது இந்த ஜூலாஜிக்கல் பார்க்ல போய் பார்த்தேன்னா மான பாத்தேன்னா மானுக்கு எப்போதுமே ரொம்ப பெரிய கண்ணு விஷாலமா இருக்கும் கண் மானுக்கு பார்த்தேன்னா மிருகத்தை போற கண்ணு இருக்கிறதுனால தான் அம்பாளுக்கும் மிருகாட்சின்னு பேரு மிருகாட்சி காமாட்சி அவ என்ன பண்றாள் ஹரநடன சாட்சி விகரத பிரய காலத்துல மகா பிரளய காலத்துல பரமேஸ்வரன் தாண்டவம் மாடுறாங்க அந்த தாண்டவமானது ரொம்ப உக்ரமா இருக்கு உலகத்தை முழுக்க சம்ஹாரம் பண்ணக்கூடிய தாண்டவமா இருக்கு ஒரு பாதின்னு சொன்ன அந்த சமயத்தில் அவர் ரொம்ப கருணையோடு இருக்கிறதுனால சங்காரங்கிறதே ஒரு கருணையாக செய்யக்கூடிய காரியமா இருந்தாலும் கூட சங்காரம் எப்படி கருணைங்கிறது அது பெரிய விஷயம் பின்னாடி ஏதாவது சந்தர்ப்பம் ரொம்ப சொல்றேன் ஜன சக்கரத்துல போய் இந்த ஜீவன் மாற்றின்னு திரும்பி திரும்பி ஒரு அம்மாவுடைய வேண்டு பிறந்து கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஜீவனுக்கு சமஹாரம் பண்ற போது மறுபடியும் ஜென்மா இல்லையோனோ அப்படின்னு அழுத்த சிருஷ்டிகரமா ஆரம்பிக்கிறோம் ஜென்மா சமாரம் சமஹாரம் சொல்லுவோம் அந்த வார்த்தை கொஞ்சம் பயமா இருக்கு அதுவே இறந்து பெட்டார்னு சொன்னா கொச்சையா சொன்னா அது கொஞ்சம் மனசுக்கு வெளிச்சத்துக்கு மகாசமி சமாதி அடைஞ்சி விட்டா ஒரு தான் சந்தாரம் லயத்துல ஒரு பெரிய அனுகிரகத்தை அனுகிரகமான காரியமா இருந்தா கூட பரமேஸ்வரனுடைய தாண்டமும் இருந்தாலும் இந்த ஸ்தூலமான சரீரம் ஸ்தூலமான பிரபஞ்சங்கள் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போறதோனும் அவ அனுகிரகத்தால் ஏற்பட்ட பிரபஞ்சங்கள் இப்படி மறைஞ்சு போகக்கூடிய சமயத்துல அதை தானும் ஒரு பங்கு கொள்ளத்துல அவளுக்கு இஷ்டமில்லை விஷவரோப்பி சமிருத்திய விஷவிருஷ்ணோபிசம் வர்த்தியாள் காளிதாசம் விஷவிரமா இருந்தாலும் தான் வளர்த்த மரமா இருந்தாசம்பவத்தில் விஷவருமா இருந்தா கூட நானே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பிரபஞ்சமானது மாயா இருந்தா கூட இவ சிருஷ்டி பண்ணி இவ்வ அனுகிரகத்தால் ஏற்பட்ட பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தை போய் தான் அழிக்கிறது பங்கு கொள்ளறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை அதனால ஆனா பிரபஞ்சம் அழிஞ்சுதான் மறுபடியும் உற்பத்தி ஆகணும் அதுல ஒன்னும் இல்ல பரமேஸ்வரர் அந்த காரியத்தை பண்ற தான் பங்கு கொள்ள ஒரு கல்பம் உலகத்துடையோ கல்பங்கள் சொல்ற அந்த மாதிரி காலத்தில் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போகக்கூடிய மகாகல்பத்துல மகா தாண்டவம் எப்போதுமே தாண்டவம் ஆடுறான் அது மகாதாண்டவம் மகேஸ்வரன் இருக்கான் மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி அவள் சாட்சியாக பார்க்கக்கூடிய சாட்சியா இருக்க அதுதான் சாட்சி பரமேஸ்வரம் உலகத்தையும் அப்படி தன்னிடத்துல அடங்கும் இருக்கக்கூடிய தெரியாமல் உலகத்துனாலும் பழைய காலத்துல திருநூறு ஹார்டா விகரதாது அப்படி பரமேஸ்வரன் நர்த்தனம் பண்ணக்கூடிய தாண்டவம் பண்ணக்கூடிய சமயத்தில் சாட்சியா இருக்கக்கூடிய அம்பா அவ சஞ்சாரம் பண்ண எங்க மனசுமே மூணாவது வரியில இருந்துடும் மனசுமே மிருகாட்சி காமாட்சி ஹர்டனாட்சி விகரோக்காச்சீ காஞ்சீபுரமணி விபஞ்சீலீர கம்ப வசதி ஜலனா கட்டினீமா மனசீ மே மருநடனாட்சி விகரத இப்படி எத்தனையோ ஸ்லோகங்கள் போஸ்ட்ரிப்டன் சிலவேர் அப்புறம் போஸ்ட் போஸ்ட்ரிப்ட் பிபிஎஸ் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன்ய கவி ப வருஷ ஜனி யா காதும் மனோவிமோகன விதூ காட்சி தமக்கங்கானந்திரிக்க ஆட்டமா சந்தனு இருக்காம் கருணா கட்டாட்ச லகரி எனக்கு மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி வைக்கட்டும் இது காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய ஆச்சரியம்னா சந்திர ஜோச விட வெளியிருக்கும் தவளமா இருக்கும் இது நீளமா ஒரு வீச்சு ஒரு சந்திரன் தேர்ந்து ஒரு ஒளி வீச்சானது நீளமா இருக்கே சியாம காஜன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மனமான புண்ணியவான்களுக்கு அவளுடைய சொரூபமாகவே இருக்கு அந்த காமாட்சி அவளுடைய சொரூபமாகவே பிரகாசிக்கிறது புண்ணியாத்மனமான எல்லையில்லாத ஒரு கவித்துவத்தை பாதி வித்திரணம் பண்றாளாம் நம்ப இன்னதான் கவித்துவத்துக்கு இவ்வளவுதான் வரம்பு இல்லாமல் சீமா கவித்வ வருஷ ஜனனி யா காதம்பி மனோவிமோகன விதோ காட்சி தமக்கந்தி இது என்ன வேடிக்கைனாக்க தமசெல்லாம் இருக்கெல்லாத்தையும் போக்கக்கூடிய அம்பாள் தன்னை உபாசிக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தமசை போக்கி ஞானம் என்ற பிரகாசத்தை கொடுக்கிறார் ஒரே ஞானஸ்வரூபமா தட்சிணாமூர்த்தியா இருந்த பரமேஸ்வரனை பார்வதி விவாகம் மறுபடியும் குடும்ப வாழ்க்கையாக ஈடுபடும்படியா செய்கிற போதோ ஜோதிர்மயமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு தமசை உண்டு பண்ணக்கூடியவர்களா இருக்காள் கருணாகடக்ஷலகரி காமாயமே கல்பதாம் இப்படியெல்லாம் அது மாட்டில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஆட்டமா ஐநூறு ஸ்லோகங்கள் கொட்டும்படியா மூகருக்கு பரமானுகுலம் என்னாலே அந்த சமயத்துல ஜடமா இருக்கக்கூடியவர்களுக்கு சைத்தன்யம் என்ற புஷ்பத்திலிருந்து ஒழுகக்கூடிய தேனாட்டமா அம்பாள் இருக்காளாம் ஜடானாம் சைதன்யஸ்தபகந்திர சிந்தாமணி குணனிகுணனிகா பரம ஏழ்மையாக தவிக்கக்கூடியவர்களுக்கு சிந்தாமணிங்க போல இருக்க சிந்தாமணின்னு தேவலோகத்துல ஒரு மணி இருக்கிறதாக சொல்ற ஐதிஹியத்துல அது நினைச்ச பொருள் எல்லாத்தையும் குடுக்கக்கூடாது அதனாலதான் சிந்தாமணின்னு பேரு அந்த மாதிரி நினைச்சது எல்லாத்தையும் இப்ப எல்லா பொருளையும் சேர்த்து கொடுக்கூடிய சூப்பர் மார்க்கெட் முதல் வச்சு அது வைக்குண்டியும் நினைச்சு கேட்டு பாருங்கோ ராமாயணம் கிடைக்குமா பாகவனம் கேட்டு பாருங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்காது உப்பு புலிகை மிளகா இந்த தோரம் பருப்பு கடலைப் பருப்பு இந்த சமாச்சாரங்கள் தான் சாப்பிடக்கூடிய சமாச்சாரம் தான் அங்க ஜாஸ்தி அங்க வந்து ஆத்மாவுக்கு வேணுங்கிற விஷயம் அங்க ஒண்ணு கிடைக்காது ஆத்மாவுக்கு வேணுங்கிற விஷயம் சதுதான் கொடுக்கணும் அதனால தேவலோகத்துல இருக்கக்கூடிய மணிங்க போல அது தாரிதத்தை அறிவோட போக்கு வச்சிடும் அந்த மாதிரி தாரித்யத்தை போக்கு வைக்கக்கூடிய விஷயத்தை சிந்தாமணி ஆட்டமா இருக்கலாம் திருஷ்டாந்தங்கள் இந்த ஒரு வரிக்கு ஏராளமான துஷ்டாந்தங்கள் ஒண்ணு ஏராளமான துஷ்டாந்தங்கள் பகவத் பாதாட்டிய ஆரம்பிப்போம் பகவத் பாதா பிரம்மச்சாரியா இருக்கிற பொழுது குருகுலவாசம் பண்ணி இருக்கிற பொழுது பிக்ஷா எடுக்கிறதுங்கிறது பிரம்மச்சாரிகளுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் அது ஒரு நாள் பரவ ஏழையா இருக்கக்கூடிய ஒரு பிராமணியிலே குழந்தை இந்த குழந்தையுடைய பிக்ஷா பாத்திரத்துல ஏதாவது போடணுமே அந்த மனசு துரிக்கிறது நம்மளுக்கு ஆனா நிச்சயம் ஏகாசியா இருக்கக்கூடிய குடும்பம் ரொம்ப சமப்படக்கூடிய நிலை கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இருந்தாலும் இல்லையு சொல்ல மாட்டாங்க பழைய காலத்துல கையால இல்ல சொல்லும் போனா ஒரு என்னைக்கோ வாங்கி வச்ச ஒரு நெல்லிக்கனி ஒன்னும் இருக்கு அந்த நெல்லிக்கனியை கொண்டு அந்த நெல்லிக்காய் இருந்ததுனாக்கெல்லிக்காய் பச்சரியாவது வச்சு ஒருவேளை ஓட்டுவாள் அம்மா அவ்வளவு சிரமப்படக்கூடிய நிலை அந்த நெல்லிக்காயை கொண்டு இந்த பிரம்மச்சாரியோடைய பிக்ஷா பாத்திரத்தை போட்ட பரம கருணையை வடிவெடுத்த ஆச்சாரியாளுக்கு இது பொறுக்கலை உடனே இவளுடைய ஏழ்மையை அப்பவே போக்கி வைக்கணும் தீர்மானம் பண்ணி அம்பாலை பார்த்து செய்த உயர்ந்த ஸ்தோத்திரத்துக்கு தான் கனகதாராஸ்தவம் அப்படின்னு பேரு கனகதாராஸ்தவம்னா கனகதாரையாக ஒரே ஸ்வர்ண திருஷ்டியாக வருஷிக்கும்படிதான் செஞ்சதுனால அதுக்கு கனகதாராஸ்தவம் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்துக்கு அப்படி பேர் வந்து புலகூஷணமா குலந்த அங்கீகிருத்தி அபங்கலீல மாங்கல்யதாஸ்து மம மங்கள இந்த ஸ்தோத்தத்துக்கு ஒரு தனி பெருமை என்னன்னா ஒண்ணும் கனகவஷ்டியா வருஷிக்கும்படியா செஞ்சதுன்னு ஒண்ணும் பகவத் பாதாய பிரம்மச்சரியாசிரமத்தில் இருக்கிற போது செஞ்ச ஒரே ஸ்தோத்திரம் இதுதான் ஆசிரமத்தில் இருக்கிற போது பிரார்த்தனை பண்ண முடியாது அந்த ஸ்லோகம் அமைஞ்சு விடுத்து மகாவிஷ்ணுடைய திருமார்புல போய் நீ அமர்ந்திருக்க லட்சுமியை போய் தன் மார்புல அப்படியே அமர்ச்சி பெரிய பகுமானமா கொடுத்தாளாம் சுவாமி ீபரிவஷ்டிபுஷ்டமா விஷ்ணு மகாலட்சுமியே மாரத கொண்டு வச்சிருந்தாள் விஷ்ணுக்கு ரொம்ப அழகாக காரணம் சொன்னாள் பட்டுத் திரி அனன்யபாவாம் வேற அந்யஸ்மரன் விஷ்ணுவத்தை வேற ஸ்மரணமே இல்லாமல் இருந்தா என்னால மார்பு வச்சுட்டு விட்டாள் மாரதல வச்சிருந்த உடனே மகாவிஷ்ணுவுக்கே ரோமஞ்சம் ஏற்பட்டுவிட்டான் பரமேஸ்வருடைய ஸ்வரூபமாக இடது பாகமாக அம்பாள் பார்வதி இருக்கிற மாதிரி நாராயணுடைய மாதுபிரகே போய் அமர்ந்திருக்காள் அகலிகளே என்று திருவாரூர் போய் அமர்ந்திருக்காள் நாராயணனுக்கேரமெல்லாம் ரோமாஞ்செடுத்துட்டான் அங்கங்கரே புலகூஷணம் அது எப்படி இருக்காள் அம்பாள் ஒரு தமால புஷ்பத்துல போய் தமால புஷ்பத்த போலமா நாராயணன் இருக்கோ புஷ்பத்துல போய் ஒரு கருவண்டு உட்கார்ந்த மாதிரி அவளுடைய கட்டாட்சமானது அப்படி அமர்ந்திருக்குல தமாலம் அங்கீகிருத்தீலா அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைக்கல அது கருகருன்னு கரு வெண்டானது புஷ்பத்திலே புஷ்பம் இருக்கான் அது மாங்கல்யா எங்கள் எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியத மங்களஸ்வரூபியா இருக்கக்கூடிய அம்பாளுடைய கட்டாட்சம் அப்படி அவங்க என அந்த கட்டாட்சம் ஒரு க்ஷணகாலம் பட்டா போறும் மொத்தம் ஒரு பதினெட்டு பத்தொன்பது ஸ்லோகங்கள்ல கிட்டத்தட்ட பேருபாதிஷ்லோகங்கள் கட்டாட்சத்தில் கனகதாராஸ்திரத்துல கட்டாட்சத்தில் என்ன பண்ணும் தெரியுமா அது தேவர்களெல்லாம் பிரம்மாதி தேவர்களெல்லாம் பிரமிக்கும்படிதான் ஒரு பதவிய வாரி வித்திரணம் பண்ணுமா விஸ்வாமரேந்திர பதவி இந்தி வரோதர சகோதரம் இந்திராஜான் தானே ஆனந்த ஸ்வரூபியா இருக்கானோ எவனுடைய ஆனந்தத்தை தான் எல்லையான ஆனந்தமாக அதுக்கு மேல ஆனந்தம் கிடையாதுன்னு உபனிஷத்துக்களவுதான் வேசித்தோ அந்த பிரபுவுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவளா இருக்காளா ஆனந்தகேதுமயி இவளுக்கு நேரடியா நீ கட்டாட்சத்தை அனுபவம் அவளுக்கு என்ன இருக்கு பாபத்து அனுபவிக்கிறான் கட்டாட்சத்தை செலுத்துன்னு சொல்லு அர்த்தம் இந்தி வரோதர சகோதரம் இந்த மகாலட்சுமி தூக்கி மாற வச்சு விட்டார் நாராயணன் அம்பாலும் சரியா பிரபுவை கவனிக்கிற இவரும் மகாலட்சுமியுடைய மனசு மாறத்துக்கு மாவையிடறதுக்காக வந்த மகாலட்சுமி அந்த எப்படி இருக்கார் பார்க்கணும்னு ஆசையாக அமர்ந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி பிரேமையோட மேல் நோக்கி பிரபுவை பிரபுடைய முகத்தை பாக்குற பிரபு பார்க்கிற பொழுது சுவாமி அதே சமயத்தை என்ன பண்ற நாம் இடம் கொடுத்தோமே மகாலட்சுமி பார்க்கக்கூடிய சமயத்தில் விஷ்ணுவும் மகாலட்சுமி பார்த்து விட்டார் நாம் அவரை பார்க்கிறோம் அவர் பார்த்து விட்டாரே அப்படிங்கிற பக்கத்துல அப்படி முகத்தை பார்வையை திருப்பி எழுத்து நட்டாளாம் அந்த காலமும் முகத்தை எழுத்து நுட்டா அது பிரேமையால் பகவான் போறதுன்ன பார்வையானது ரக்கத்தால் திரும்பி வரலாம் ஆகத்தானபிரணிஹிதிரிதானி முதல்ல ரொம்பஹிதமானி பிரேமத்திரபிரணிஹித மாங்கல்யாஸ்து மம மங்களாக சொன்ன மாதிரி சாமி நான் உங்ககிட்ட வேற ஒண்ணு கேட்கிறேம்மா ரொம்ப அழகான ரொம்பரசமான ஒரு ஸ்லோகம் சொல்ற உன் க்ரணத்துல வந்து நமஸ்காரம் பண்ணிட்டான் அவனுக்கு சகல சம்பத்தையும் உபாசிக்களை சக்கரவர்த்தியுடைய சிம்மாசனத்துல உட்காந்து கொண்டு தெரியாதியாளுடைய வாக்கு சம்பணி சகலேந்திரிய சகலேந்திரியங்களுக்கும் ஆனந்தம் அம்பாளை போய் நமஸ்காரம் பண்ண ியமஸ்காரம்ரமானம் அங்க யாரது மகாபக்தர்கள் அம்பாளுடைய காதுக்கு ஆனந்தம் அதே மாதிரி அவளுடைய திவ்ய திருமேனியில சுகந்த திரவியங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிருப்பாள் பூஜா காலத்துல அந்த சுகந்தத்து வாசனையாவது மூக்குக்கு பரமந்தம் அதே மாதிரி அவளுக்கு நிவேதனம் பண்ண திவ்யமான பக்ய்ய பிரசாதமாக கொடுக்கிற போது நாக்கு ஆனந்தம் அவளை நினைக்கிற போது மனசுக்கு ஆனந்தம் எல்லா இந்திரியங்களுக்கு ஆனந்தம் அவள்கிட்ட போய் நமஸ்காரம் போதுதான் கிடைக்கிறது இல்லைன்னா வேற ஒரு உபாயம் வேற ஒண்ணு கிடையாது என்ன ஆனந்தம் அப்படின்னு கேட்டாக்க அந்த அம்பாளுடைய சாம்ராஜ்யதான விபவானி சரோருகாட்சி வெறும் சம்பத் இல்லீஸ்வரே ராஜாக்கள் உட்காரக்கூடிய சிம்மாசனத்துல உட்காந்து வச்சிருவாள் சாம்ராஜ்யதான விபவானி சரோருகாட்சி நிம்மதியா இருந்தா போறோம் பல குடும்பங்கள் உண்டு ஒரு குடும்பம் பிசினஸ் ரொம்ப கணக்கா பண்றான் அது ரூபாய் எப்படி எங்கேயும் வாழ்க்கப்பட்ட இடத்துல அவருடைய முப்பது வருஷத்துல அந்த அம்மா வந்தா வந்து ஒரு நாளைக்கு அந்த அம்மா வரலுக்கள் யாரோ வந்தா அந்த நகரவே முடியாது கூட இருக்கிற புலம்புற நான் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தேன் வாழ்க்கை போது சாதாரண குடும்பமா தான் இருந்தது ரெண்டு பேரும் சாப்பாடு கிடைச்சா போனோம் ஆசைப்படல என் காரியத்தை நினைக்கிறேன் எழுந்திருக்க முடியல பக்கத்துல கால கூறால் ராத்திரி பக்கம் ஆளை போட்டு வச்சிருக்கா நான் பாத்ரூம் போனோம்னா கூட வேற ஒருத்தருடைய தயவன் ஆள வேண்டியிருக்கு அது மாதிரி இருந்தா என்ன பிரிவாலுமே சொல்லுங்களா சம்பத் இருந்து இருக்கு ஆனா துரிதம் தான் இது பெரிய கஷ்டம் தான் துரிதத்தை அம்பாருடைய மாமேத மாதிஷம் கலக்துமே எல்லா துரிதத்தையும் துரிதம் கஷயமாகணும் அதனாலதான் நித்தியம் பூஜை பண்ற போது எந்த ஒரு சங்கல் இருந்தாலும் மமோ பார்த்த சமஸ்துய துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர்த்தம் எந்த ஒரு சங்கல்பமும் ஆரம்பிக்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயமா இருந்தா ஸ்ரீ நாராயண நாராயண பிரீத்தி அர்த்தம் இருக்கட்டும் பரமேஸ்வரனா இருக்கட்டும் துருதக்ஷயங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவா வசிக்கக்கூடிய காரியம்தான் அதாவது துரிதம்தான் கஷ்டம் கஷ்டம் பரமேஸ்வர பிரீதிக்கு நாம பாத்திரமாவோ அதனால்தான் சமஸ்துரிதாரா ஒரு துரதம் பார்க்க கூடாது மமோ பார்த்த சரி இந்த துரதம் சமஸ்துரிதம் யாராவது வேண்டாத உனக்கு வேண்டாத அவன் திடீர்னு ஏதோ ஒரு இங்க பெரிய மூட்டையாட்டமா பெரியமேட்டர் வச்சு நான் பிளாஸ்ட் பண்ணிட்டு போறேன் பயமுடுத்து ஒத்துழைக்க பாபத்தை இந்த துரிதத்தை போக்கி விக்கிறது அடியோட சம்பத்தை கொடுக்கறது சகல இந்திரியங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது அதே மாதிரி சாம்ராஜ்ய தானத்தையே கொடுக்கக்கூடியதான் இருக்கு இவ்வளவும் கொடுக்கக்கூடிய அந்த சலத்தை செய்யக்கூடிய நமஸ்காரம் இருக்கு நந்தனானி அது மாமேவ மாத்திர நிஷம் இருக்கு மாம என்ன எனக்கு மாத்திரம் அது கிடை மாமேவன் எனக்கு மாத்திரம் அது கிடைக்கணும் அப்படின்னு அப்படி ஸ்லோகத்தை பார்த்தா மேலாந்த மேலந்தபடி பார்த்தா அப்படிதான் அர்த்தம் கொடுக்கும் அவதாரிவா ரொம்ப சொல்லு இருக்கா மாமேவ மாத்திரிஷன் அந்த ஏவ அந்த பதத்தை எங்க போடணும் எப்போது என்ன ஆகும் பிளேஸ்மெண்ட் ஆப் வேர்ட்ஸ் கொஞ்சம் டிக்சன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பொதுச்செரிங்க எனக்கு மாத்தேன் சொல்ல மாம் அனிஷம் கலையன் தூ எனக்கு எப்போது வந்து சேரட்டும் எது னான்னு ஏத உன் நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாக்கியம் மாத்திரம் இருந்தா போறும் நான் வேற ஒண்ணுமே உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கலப்பா உன் நமஸ்கார பண்ணிட்டே இருந்தா போறோம் வேற ஒண்ணும் கேக்கலம்மா நான் உங்ககிட்ட வீடு வாச ஒண்ணும் கேக்கல நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாக்கியம் ஏன் அப்படி கேட்டாருன்னா இது சில பேருக்கு தான் நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ண முடியாது மகான்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிரார்த்திப்பா ஆச்சாரியாரு பிரார்த்திச்சாள் நாராயண தீர்த்தன் தரங்கத்தை பிரார்த்திச்சிருக்கேன் டோலோசவம் எல்லாம் முடிஞ்சு சுவாமிய பள்ளி ரயில தூங்க வச்சு பிரபோதனம் பண்ணி திருப்பள்ளி வீழ்ச்சி பாடி கடைசியில் டோலோசவம் முடிஞ்சபோது பிவகரையில ஒரு தரங்கம் பாடி பூர்த்தி பண்றது வழக்கம் அதுல சரணத்தை பார்த்தேன் முதல்ல பதவியை பார்த்தேன்னா என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் கோபாலா அப்படின்னு இருக்கு நிறைவேற்றி வைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் நாம சங்கீதம் ஆசிரியர் ஒண்ணு பாக்கி இருக்கா அத பூர்த்தி பண்ணி வேணும் கோபாலந்த வேற பிரார்த்தனையா என்ன என்ன ஆசைங்கிறது அது வந்து வீடு சொல்ற வரும் வந்தன வறு வந்தன மே வாரிஜே நயன பூர மமபால வாரம் வாரம் திரும்பி திரும்பி ஒரு நமஸ்காரம் கேட்டா இப்படி பல ஸ்லோகங்கள் சொல்லி அம்பாள் பிரத்யமா இப்படி ஆச்சாரியாளுடைய கண்ணுக்கு மாத்திரம் தெரியும்படி மகாலட்சுமியான தரிசனம் கொடுக்கிறேன் அம்மா பிரம்மதேவன் கையால் ஏதோ ஒரு எழுத்து எழுதி வச்சிருக்கான் அந்த நெத்தியில் எழுதப்பட்ட எழுத்தானது இந்த பிராமண ஸ்திரீ யாராவது பத்து ரூபாய் கொடுத்து உபகாரம் பண்ண மாட்டாளாலும் வீடு வீடா தேகின்னு நிற்கும்படியான தைரிய அவஸ்தையில கொண்டு போய் விட்டுருக்கு அந்த பிரம்மதேவன் கையால எழுதினு எழுத்த உன் காலால நீ அழிச்சு வைக்கணும் அம்மா கமலாசனே லித அக்ஷர பங்கி மஸ்தியோ ஒருக்கிறது பிராமணிக்கு காலையில் விடாது நம்ம காலில் விழுமா ஆச்சாரியாலும் அம்பாளும் பேசிக்கிறது நம்ம காலில் விழுமா இந்த ஸ்திரீக்கு அனுகூரம் சொல்றீங்கப்பா இவ ஒரு புண்ணியம் பண்ணலையே புண்ணியமே இல்லாதவளுக்கு நான் இப்படி அனுமதி பண்ணுவேன் அவளுடைய புண்ணிய குறவால் இப்ப கஷ்டப்பட்டு இருக்க புண்ணியமே பண்ணலையே அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் முன்னாடி இருக்கு தத்யாத்தா திரவிடம் புதரம் அகிஞ்சனிசு துஷ்கர்ம கர்மீய நாராயண பிரணயினி நயனுவாக அம்பாளுடைய கட்டாட்சமானது ஒரு பெரிய கார் மேகத்தை போல இருக்கான் நாராயண பிரணயினி நயனாம்புவாகா ஜலத்தை கொண்டு கொட்டக்கூடிய கார் மேகத்துக்குதான் அம்புவாகம் பேரு அம்புனா ஜலம் ஜலத்து வித் வாட்டர் அதான் அம்புவாகம் அம்பாள் மகாலட்சுமி நாராயணனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய கட்டாட்சமானது ஒரு பெரிய கார்மேகத்தை போல இருக்கு அந்த கார்மேகமானது மழையை கொட்டினா தான் விமோச்சனம் அது தன்னுடைய தாகத்தை சமனம் சாதக பட்சி காத்துற மாதிரி இவ காத்து இருக்கா பகவானுடைய அருள்மழையானது கொட்டாதா மகாலட்சுமி அருள்மழை கட்டா கொட்டாதான்னு அஸ்மின்னே சரி மேகம் இந்த இடத்துல இருந்து பெய்யணும்னா அந்த மேகத்தை அப்படி தள்ளினு வரணும் நம்ம ஊர் பக்கம் தள்ளிட்டு வரணும் சதமயத்துல மெட்ரலாஜிக்கல் ரிப்போர்ட் ஹெவிஸ் எக்ஸ்பெக்ட் போடுவோம் போவோம் வழக்கம் போல டெம்பரேச்சர் ஒன்றும் குறையவே குறையாது கேட்டா மறுநாள் பார்த்தாக்கிப்ரஷன் வந்துடு தமிழ்நாடுல பெய்ய வேண்டிய மழை நெல்லூர்ல போய் ஆந்திராவில பெஞ்சு நமக்கு இங்க தேவை தமிழ்நாட்டில் தேவையா இருக்கு அது ஒண்ணு மழை பெய்யாது அது மாட்டாங்க ஆந்திராவில் போய் பெஞ்சு கொடுத்தோம் இல்ல சமுதிரத்தில் பேர் பெங்காலில் போய் பெஞ்சுடுத்து ஒத்துக்கும் பிரயோஜன இருக்கும் சமுதிரத்தை நேரத்தான் பெய்ஞ்சு கொடுத்தாக்க அப்படின்பா காத்து அனுகூலமா இல்ல காத்து அனுகூலமா இருக்கணும் இந்த அம்பாளுடைய கட்டாட்சம் என்ற மேகத்தை இந்த ஸ்திரீக்கு அனுகூலம் பண்ண முடியாது அது அம்பாளுடைய அது என்ன பண்ணணுமா ஜயாது அப்படி இந்த கட்டாட்சத்தை இந்த கட்டாட்சத்தை இங்க போய் இங்க போய் வரிசிக்கணும் இந்த கட்டாட்சம் இங்க போய் படனும் படணம்னு தயப்பிடிச்சு இழுத்துன்னு வரணுமா அம்பாளுடைய கட்டாட்சத்தை இதே மாதிரி ஒரு ஐடியா ஐடியா ஜத்துல சுவாமி தேசு சனிக்கிழம இருக்கு சீனிவாச பெருமானுக்கு அவன் சுவாமி தேர்சனம் பண்ணிருக்க மாட்டான் ஏன்னா இவன் போட்டி கடையை நடத்தினே அதுலேயே குறியா இருப்பான் இங்க ஏதாவது கடவு சுட்டா பத்து ரூபாய் காசு சம்பாதிக்கலாமே குடும்பம் சாப்பிடத்துக்கு வழியா இருக்குமே வழி ஏற்படுமேன்னு சொல்லி ஏதாவது லெப்லாக்கு பழம் வியாபாரம் தேங்காய் வியாபாரம் இல்ல புஷ்பகாரம் வியாபாரம் ஊதுபத்தி ஏதாவது சுவாமிக்கு எடுத்துட்டு போகக்கூடிய திரவியம் ஏதாவது ஒரு திரவியத்தை அங்க வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம் ஸ்ரீனிவாசனுக்கு வயிண்ட மாட்டான் அவன் வந்து தேங்காய் வாங்கும் சீனிவாசன் தவறி போய் அந்த சில பேர்ல வருது அவங்க ஒவ்வொரு முறையும் சீனிவாசன் தேங்காய் வாங்குற இடா கல்பூரம் வாங்குறாங்க எப்படி கேட்டு இருப்போம் ஐம்பது வருஷம் பொட்டி கடை வச்சிருப்போம் அம்பத்தோரா வருஷத்துல ஒரு நாளைக்கு அவன் வரபோது இருபத்தி பதினெட்டு வயசு வந்தான் அம்பது வருஷம் கடன் நடத்தினா எழுபது வயசுல அறுபத்தி எட்டு வயசுல ஒரு நாளைக்கு கீழே சாயக்கூடிய சமயத்துல அந்த சீனிவாசனுடைய தயம் என்ன பண்ணுவலாம் சுவாமியை கை பிடிச்சி தலை தடவை இருக்குலாம் இந்த கஷேத்தத்துல உங்க சொரூபமா இருக்கக்கூடிய மலையில ஒரு குழந்தை அவன் செலுத்த விட போனான் ஐம்பது வருஷம் இந்த இந்த சிவேசத்துக்குள்ளேத்த சந்ததிக்குள்ளே இந்த புண்ணியத்துல இருந்து வாசன் பண்ணுக்கு சந்ததியை கொடுக்க வேண்டாமா நீங்க எத்தனை பேருக்கு சந்ததியை கொடுத்திருக்க அனுகிரம் விஷயத்தெல்லாம் பகவானுக்கே ஞாபகப்படுத்தி வாங்க வாங்க அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுன்னு நீ போய் ஞாபகப்படுத்தி என் பிரபு சீனிவாசனை கல்வி பிடிச்சு அழிச்சின்னு வருவீங்க துரிதலுஷித்தூயமான கரவினையே காந்திக்கமிருலீன மாதவம் சாவதேட்டாலும் அம்பாள் மறக்க மாட்டாளாம் தயாதேவி மறக்க மாட்டாளாம் கோடிக்கணக்கான கவனத்தோடு நடத்தும் அவதானம் தான் கவனம் கவனமா இருந்து சீனிவாசன் கையை பிடிச்சு அடிச்சிருந்தே ஸ்மரகசி பகரியும் மாதமும் சாவதானா அப்படி வருஷகிரிக்கு அந்த கிரிக்கு அவ்வளவு பெருமை அந்த மலைக்கு திருமலைக்கு அவ்வளவு பெருமை தயதான் காரணம் ஸ்ரீனிவாசனுடைய தயதா அந்த ரிஷகிரியாக அந்த பர்வத்தினுடைய ரூபத்துல வந்து விட்டுட்டான் முதல் ஸ்லோகமே பிரபந்தியே தன் கிரிம்பிராயு கம்பையா இக்ஷுசாரஸ்ரவந்தீவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம் அப்படின்னு அப்படி சீனிவாசனுடைய சக்கராகிட்டு அப்பேற்பட்ட மலையை ஒருத்தன் கடை அவனை போய் ஞாபகப்படுத்தி காப்பாத்தரும் அழிச்சு தயதான் காரணம் தயங்கிற காத்து இந்த மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் மேல படும்பரா அது வர்ஷிக்க ஒரே இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டெண்ட் மெஷபரா இருக்கு இந்த ஸ்லோகம் முழுக்க நிறைய ஐஸ்வர்யமா இருக்கக்கூடிய மழையை வர்ஷிக்கணும் மழை நல்லா அடிச்சு போயிட்டு சூடெல்லாம் விலகி உஷ்ணம் எல்லாம் இறகி குளிந்து போயிடும் அட்மோஸ்பியரே குழுந்து போயிடும் இருக்கிற சூட கலப்பி விட்டுடும் அடிச்சு விட்டுனாக்க அது ஏற்படக்கூடிய வெயிலால் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நிவர்த்தி விடும் எந்த துக்கத்தை எந்த வெயில விளக்கணும் தெரியுமா துஷ்கர்ம கர்மம் நாராயண பிரணயினா ஜமாந்தரத்தில் பண்ண ஒரு பெரிய இருக்கு அந்த பாபத்தை ரொம்பத்துக்கு விலக்கி இவளுக்கு அனுகிரமும் கேட்டேனே நீ போய் மெரிட் பேசி இருக்கியம் புண்ணியம் இருக்கா பாபம் தானே இருக்குறீங்க மெரிட் கேட்டா கூட சொல்றேன்யா இவ ஒண்ணுமே நல்ல காரியம் பண்ணல இவளுக்கு எப்படி அனுகூரம் கேட்கறீங்க தனக்கு இல்லாத பொழுது அன்னதானம் ரொம்ப சிராட்சியம் துர்பிக்ஷத்த அன்னதானமும் சுபிக்ஷத்தல வஸ்திரதானமும் அப்படி சொல்லுவேன் அன்ன பயன் நிறைய ஷார்ட் ஆச்சு அப்ப அந்த சமயத்துல வஸ்ததானம் ஏன் வஸ்தான சொன்னாருன்னா வஸ்திரம் வெச்சு என்று உபயோகப்படுத்திக்கலாம் இருக்கிற வேஷ்டி கிழிஞ்சப்பறம் அந்த வேஷ்டியை கட்டிக்கலாம் அன்னுண்டு வயிறு காலியான சாப்பிடறேன் வச்சுருக்க முடியாது அது சில அண்ணா வச்சுக்க முடியும் ராத்திரி பத்து மணிக்கு தூக்கி கொடுத்தாருனாக்கே அவன் கார்த்தால வச்சாருன்னா ராத்திரி பத்து மணிக்கு தூக்கி கொடுத்தா இவரு மறுநாள் வீணா போய் அதே போய் வச்சுக்க முடியும் செலவெல்லாம் வச்சுக்க முடியும் மறுநாள் மாசம் வேற வீணா போக மறுநாள் சாப்பிட முடியுமோ அது வச்சுக்க கூடியது வஸ்திரம் தானமும் ஒரே பதில் தான் சொன்னால் எந்த நெல்லிக்கனியை கொண்டு போட்டாலும் ஒரே விராக கூறையை கிழிச்சு ஒரே கிழிஞ்சு போயிருக்க கூடிய இருக்கு அந்த கோரிய கழிச்சு முடியாது முன்னாடி நடந்த காலத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இந்த தேசத்தை ஒரு நாலு பாகங்களா பிரிக்கிறது பழைய சம்பிரதாயம் தொண்ட நாடு தொண்ட மண்டலம்னு சொல்றது காஞ்சிபுரம் ஆற்காடு ஜில்லா எல்லாம் தொண்ட மண்டலம் தஞ்சாவூர் கிருஷ்ணாபள்ளி ஜில்லாவெல்லாம் சோழ நாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு சொல்லி மதுரை திருநெல்வேலியெல்லாம் பாண்டிய நாடு சேர நாடுங்கிறது தான் கேரள முழுக்க சேல அப்படிதான் பழைய காலத்தை அப்படிதான் சொல்றது நான் இந்த ஜில் சொல்றதுதான் பழைய ஜில்லா கணக்கு இப்ப புது ஜில்லாம் கலெக்டருக்கே தெரியாது எந்த ஜில்லாவுக்கு நம்ம கலெக்டா இருக்கும் தெரியாது புதுசாக ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் எத்தனை டிஸ்டிக்னு அவன் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி ஆன்சர் எழுதுறதுக்குள்ள டிஸ்ட்ரிக் நம்பர் மாறிவாலும் மாறும் அப்படியெல்லாம் இருக்கு பழைய காலத்துல இந்த ஆற்காடுலா அதுவே நார்த்து சவுத்து அப்புறம் தஞ்சாவூர் ஜில்லா சுனாப்பள்ளி மதுரை திருநெல்வேலி இப்படிதானே வடக்கேன்னு தைக்க போறது இதெல்லாம் கணக்கு அதுல தொண்டை மண்டலம்னு காஞ்சிபுரம் அந்த ஆற்காடுல எல்லாத்தையும் தொண்டை மண்டலம் சொல்றது அந்த தொண்ட மண்டலத்துல ஒரு கனக வஷ்டி அம்பாள் காமாட்சி வர்ஷிக்கும்படியா செய்தாராம் அந்த அம்பாள் தொண்ட மண்டலத்துல ஒரு பெரிய கனக வஷ்டியை வைபத்தை மூக்க ரெஃபர் பண்ணிருக்கா தன்னுடைய மூக்க பஞ்சசதியில ரெஃபர் பண்ணிருக்க துண்டீராட்சே மகதி காச்சி கலக திரதி சந்திரே அந்த சர்வி எப்படி இருந்ததுன்னா சுவாமி தேசிகனுங்கிற மகான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப பெரிய வரவர் வேதாந்தத்துக்கு எல்லாம் குருவா இருக்கக்கூடிய நிகமாந்த மகாதேசன் பேரு வாஸ்தவமா அவருக்கு பேரு வெங்கடநாதன் அப்படின்னு அந்த சீனிவாசனுடைய பேரு அவருக்கு வெங்கடநாதன் வெங்கடேங்கிற பதத்துக்கே வெம் அப்படின்னு சொன்னா பாபசமூகம்னு அர்த்தம் வெம் பாபசமூகம் கட்டயதி நாசகதி இது வெங்கடகா திருநாமத்தைதான் தாங்கி இருந்தார் சுவாமி தேசிகம் அவர் சர்வதந்திர மீது அவரு தெரியாத கடையே கிடையாது அறுபத்தி நாலு அருங்கலைகளிலையும் வல்லவர் ஒரு பெரிய மகா இருந்தார் எப்போதுமே அங்கிலேருந்து இனி முட்டும் அந்த மகான்கிட்ட ஏதாவது தோஷம் கல்பிக்க முடியுமா ஏதாவது முடிக்குமான்னு காத்திருந்து அதுக்காகவே கழுகாட்டமா காத்துனா தோஷ கடிக்கோபா அந்த ஊர்ல ஏதாவது அசத்துகள் இவரை எப்படி பழிவாங்கலான்னு காத்திருந்தா அந்த ஊர்ல ஒரு பரம ஏழையா ஒரு பிரம்மச்சாரி ஏழை மாத்திரம் இல்ல நிரக்ஷர குட்சி நிரக்ர குட்சினா ஒண்ணுமே தெரியாது வாஸ்தவத்துல ரொம்ப சாமர்த்தியும் போராது படிப்பு கிடையாது பணமும் கிடையாது யாரு பண்ண கொடுப்பா சொல்லுவா கல்யாணமே ஆகாம இருந்தது அவனுக்கு பாக்கி எல்லாருக்கும் கல்யாணம் இருக்கிறவா எல்லாரும் கல்யாணம் இருக்கு தனக்கு மாத்திரம் கல்யாணம் ஆகல கவலைப்பட்டு இருக்கான் இந்த தேசிகனை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அசத்திகள் என்ன பண்ணா இது எடுப்பார் கைப்பிள்ளையா சுயமா ஒரு புத்தி இல்லாம இருக்கு இந்த பிள்ளை இவனை உபயோகப்படுத்திட்டு தேசிகன நம்ம மானபங்கம்லான்னு நினைச்சுட்டு பையனை கூப்பிட்டேன் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னாலே அவனுக்கு ரொம்ப குறையா இருக்கு நீ சுவாமி தேசகன் அவர் எல்லா கலைகளும் அவருக்கு தெரியாத கலையே கிடையாதுன்னு சொல்றா நீ அவர்ட்ட போய் கேள் நிறைய ஐஸ்வர்யத்தை அவர்ட்ட கேடு அவர் நிறைய ஐஸ்வர் தேடி கொடுத்து விட்டாருன்னா உன் நிறைய பணம் இருக்குன்னு பார்த்த உடனே யாராவது பெண்ணு கொடுத்துருவா கவலைப்படாதே கல்யாணம் ஆகும் ஒரு உபாயத்தை சொல்லிக் கொடுத்தா இது எடுப்பார் கைப்பள்ளியோன்னு அவசரதான் அப்படியே போய் தேசகன்கிட்ட கண்டு கொடுத்தோம் இது பெரிய தைரமா தேசகனுக்கு பணம் கேட்டார்னா இவர் வைராக்கியசம் பன்னருங்கறதுக்கு விரோதமா போயிடும் பணத்து வாங்கி கொடுக்கிறதா சர்வதந்திர சுதந்திர நிலையம் ஆயிடும் மொத்தத்தில் ஏதோ ஒரு விதத்துல இவர் செக் பண்ணோம் அப்படின்னு அவர் திட்டமிட்டு இருக்கார் மகானனால அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு யாரோ பண்ணிருக்க வேலையார்டையாவது போய் ஒரு மனுஷன் கிட்ட ஒரு ராஜாவிடத்துல ஒரு பெரிய பிரபு இடத்துல போய் பணம் வேணும்னு கேட்டாக்க வைராக்கியத்துக்கு குறைச்சலா இருக்கும் எனக்கு வாண்டா எந்த ராஜாவும் வாழ்லான்னு சொல்லி சோனிகோண சதாம்ச பாலன்கலா துர்வாரா கர்வாரா சுக்க சுத்த நரேந்திர சாதுரச்சனம் தன்யாந்த மன்யாபகே தேவம் சேவித்துமேவ நிச்சினுமகே யோசோ புற தானா முஷ்டிமுச்சே குச்சேலமுனையே தத்தேஸ்ம வித்தேஷதான் வைராக்கிய பஞ்சகம் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலத்தை விச்சுண்டு தன் பெரிய பிரபுவா நினைச்சிருக்கானே அவனை போய் நான் தன்யனா நான் எனக்கு ஒரே ஒரு பிரபுதான் இருக்கா ஒரே ஒரு பிரபுதான் நான் உபாசிப்பேன் தேவம் சேவித்துமே யோசௌ நிச்சினுமகேனு பௌவச்சனும் என்ன தனக்காக மாத்திரம் பேசல சம்பேசம் பண்ணி அவளுக்கு வித்தரணம் பண்ணக்கூடிய வள்ளல் ஒரு பிடி அவளை வாங்கிட்டு அஷ்டேஸ்வர சமர்த்திய குசேலனுக்கு கொடுத்து குசேலனை குபேரனாக மாத்தின பிரபு அந்த பிரபு ஒத்தனை தான் உபாசிப்பேன் யோசோ தானா முஜேஷ் அவளை வைராக்கிய சம்பந்தா இருந்தவர் அவர் போய் இப்ப கேட்டா வைராக்கியத்துக்கு உரவா போயிடும் யாராவது மனுஷன் கேட்டா தானே வைராகிய சம்பத்துக்கு குறைச்சலா போகும் அம்பாளு போய் பிரார்த்திச்சா அது வைராக்கியத்துக்கு குறைச்சலா போயிடாத அதுவும் தனக்காக பிரார்த்திக்கிற இந்த பிரம்மச்சாரி பிள்ளைக்காக தான் பிரார்த்திக்கிற இருபத்தஞ்சு ஸ்லோகங்கள் ஸ்ரீஸ்துதினு மகாலட்சுமியை பார்த்து எப்படி ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல கனகதாராஸ்தோமோ அந்த மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீஸ்துதி ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம் அம்பாள் மேல மகாலட்சுமி மேல வந்திருக்காள் என்ன சுவாரஸ்யே முதல் லட்சணமே மகாலட்சுமிய குறிக்கக்கூடிய பதம் அது மகான்களுடைய வாக்குதான் சோகம் வரும் நீங்களும் எழுதப்படுகாலும் எனக்கு தெரியாது அப்படி இல்ல மானாதிதவாம் மங்களம் மங்கள மது விஜயினக பூஷயந்தீம் ூர்த்த மாணாதிபவம்னா மனம்னா மா டு மெஷர் தாத்து மா நௌனா இருக்கிற போது மகாலட்சுமி அர்த்தம் வர்வ வரபோது டு மெஷர் அப்படின்னு அர்த்தம் மானம்னா அளக்கிறது மெஷர்மெண்ட் அர்த்தம் Measure, that which cannot be measured அதான் அதான்தீத பிரதிதவி மங்களத்துக்கெல்லாம் மங்களமா இருக்கக்கூடிய வரதேவத அப்பேற்பட்ட ஒன்னே உலகம் முழுக்கு முழுக்க சரணாகி பண்ணறது துவாம்யாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரபத்தி ஒரு நாள் சொன்னிஷ்டா பிரபத்தி அந்த முதல் ஸ்லோகத்திலேயே துவாம்யாம் பிரபந்தே சர்வலோகத்துக்கும் இருக்கக்கூடியவன் நமஸ்காரம் பண்றேன் நான் எப்படி இருக்கேன் எனக்கு வேற ஒரு கதி இல்ல கதி இல்லாதவனா இருக்கக்கூடியனா உலகத்துக்கெல்லாம் ஒரே கதியா இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து நான் பண்றேன் உன் வைபவத்தை போய் நான் எப்படிமா செல்லுவேன் ஸ்தோக்க நிரவதி குணா ஸ்தூயசே சா கதா கதம் இரண்டாம் ஸ்லோகம் அப்படி முடியறது குணங்களோ எண்ணிக்கையில் அடங்காத குணங்களா இருக்கு அப்பேற்பட்டவனுடைய குணங்களை ரொம்ப பரிமிதமான லிமிடெட் இன்டெலக்டோட இருக்கக்கூடியவர்கள் ஸ்தோக்கப்பிரியர்கள் நாங்க என்னமா ஸ்தோத்திரம் பண்ண முடியும் கலசஜலதூ அத்வரே ஸ்தானம் எஸ்ய சரசிஜவனம் விஷ்ணுவஸ்தலம் புவனமகிலம் தேவி திவ்யம் ஆர்வாவத்தை பத்தி பேசணும்னா நீ யஜத்திலிருந்து ஆவிர் பிச்சவள் இல்ல க்ஷீராப்தியிலிருந்து ஆவிர் பல்ல உன்னுடைய ஸ்தானத்தை பத்தி பேசணும்னா ஒன்னு தாமர வனத்துல இருக்க இல்ல மகாவிஷ்ணுடைய வட்சஸ்தலத்துல இருக்க சரசி ஜவனம் தேவி விஷ்ணு பக்ஷஸ்தலம்பா உன்னுடைய பெருமைக்கு உலகம் முழுக்க எடுத்துக்காட்டா இருக்கு இல்ல பெருமை தெரிஞ்சுக்கணும்னா வைகுண்டத்துல இருந்து திவ்யம் பதம்ப அப்பேற்பட்ட ஒன்ன ரொம்ப குறைச்சலான மந்த புத்தியோடு நாங்கள் என்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியும் பிரஜீகி நிரவதி குண ஒரே ஒரு கட்டாட்சம் அம்பாளுடைய கட்டாட்சம் கடைக்கன் பார்வையானது ஓரக்கண் பார்வை அது தாமரையோட சேர்ந்து போட்டி போடலாம் தாமரை எப்படி இன்னும் அழகா இருக்கு அப்தத்திரான பிரதிபிதி அமிர்தாசார நிலுவீகி அம்போஜான உஷசிமிஷாம் அந்தரங்கை அபங்கீ எஸ் திசி விகரீஷி தியம் தகமஹோ ஒரேடியா அலுகடத்த வெள்ளமாட்டமா கொட்டக்கூடிய ஒரு பெரிய கட்டாட்சம் அந்த கட்டாட்சமானது எந்த திக்குல போய் படறதோ அந்த இடத்துல அஷ்டைஸ்வரியோ கைகாட்டி வாய்ப்பு வந்து நீ முந்தி நிற்கிறதாம் அகமகமிகம் அந்த ஜெகன் பெயர்களை வேதம் போய் பேசிருக்கு அந்த பேர்களை லட்சுமி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்னி இந்திரா இப்பேற்பட்ட பேரவுத்தன் வாக்கால அடிக்கடி சொல்லிட்டே இருந்துட்டான்னா என்ன லாபம்னா உன் வாக்குற அம்பாருடைய பேர் எத்தனை ஆவருத்தி எப்படி ஏறதோ அந்த ஆவருத்தி ஏற ஏற இவன் ஜென்மா எடுக்க வேண்டிய ஆவருத்தி குறைஞ்சிட்டே போறதும் ஜென்மா எடுக்க எடுக்காதபடி அப்படி காப்பாத்து விடலாம் அம்பாள் ஜெகதயந்தி முகுந்தம் லட்சீப்பலனி ஜன்மச்சிரே துரித்தம் கஷ்ட கஷ்டத்துக்கு கூடிய பாப்பம் தூண்டு விட்டு இந்த ஜென்ம சக்கரத்துல போய் மாட்டின் தக நாவர்த்தன்தே துரித பவன பிரேதித்தே ஜென்ம சக்கரே அப்பேற்பட்ட அம்பா கருணைனு ஒண்ணு இருந்தா அந்த கருணைக்கு எல்லையாக அதுக்கு மேல ஒரு கருணை அம்பாவோட இனிமே கருணை பார்க்க முடியாது கருணையும் எல்லையாக இருக்காளாம் கல்யாணம் சகல விதமான மங்களங்களுக்கும் இருப்பிடமா இருக்க கருணைக்கு எல்லையாக இருக்க கல்யாணம் இந்த சோகம் ரொம்ப பேரு தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீஸ்ருவிய சோகம் அது கடைசியில சொல்ற கல்யாணம் அபிகல நிதி காபிகாருண்யோத நிகமவஜசிமந்தமாலா சம்பத் திவ்யா மதுவிஜய சதா சைஷனேவி சகலபுவனா காமேனு கல்யாணம் அவிக்கரதி காணியசீமா நித்தமோதா நகமவச்சா மௌலி மந்தாரமா வேத வாக்கியங்களுக்கெல்லாம் மேல இருக்கலாம் அம்பாய் அதனால அம்பாளுடைய பாதம் கூட வேதத்துக்கு இட்டு பிடிக்க முடியாதபடிமந்தூரிதாசனாமத்துல வருதுமா பார்ப்போம் இங்க மௌலி பந்தார மாலா மிகமவசாம் மௌலி பந்தார மாலா எந்த பிரபுவையே தனக்கு சம்பத்தாக மகன்கள்லாம் கொண்டிருப்பாளோ அந்த பகவானுக்கே சம்பத்தா இருக்கலாம் சம்பத் திவ்யா மது விஜயன இது மாறாதே சைஷா தேவி சகலபுத பிரார்த்தன காமதேனு உலகம் முழுக்க எதை பிரார்த்திச்சாலும் வாரி விதரணம் பண்ணக்கூடிய காமதை இருக்கணும் ஏற்றோ ரெண்டு பேர் இந்த பாராயணம் எல்லாருமே சர்வதந்திர சுதந்திரர்களா போயிடுவாள் மகாலட்சுமியுடைய கிருப்பையால தான் மாத்தம் இல்லை தான் பண்ண ஸ்தோத்திரத்தை பாராயணமன்றவாளுக்கே அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணிவிட்டா அது கடைசியில அந்த பலசுத்தியா ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கா சரசிஜ நிலையா ீமா பிரிிப்பாண்டு அதுக்கு ஸ்தோட்டீமா சார் பரஸ்சூருட இப்படி ஸ்தோத்தே மஹாலக் ஒரே கனகவஷ்டி காஞ்சிபுரத்து கொட்டூட்ட காஞ்சிபுரத்துல ஒரே கனகவியைக்கும் இவருடைய பெருமை உலகத்தில் இப்படி தமிழ்நாட்டில் ஒரு கனகவஷ்டி கேரளாவில் ஒரு கனகவஷ்டியை ஒரு கனகவஷ்டி அப்புறம் இந்த மாகாணத்துக்கு சொல்லுவோம் கர்நாடகத்துக்கு ஒரு கனகவண்டாமா கர்நாடகத்துக்கு ஒரு கனகவரி சிந்தாமணி குணனிக்கா அது அது வந்து சங்கீத வித்வான் அப்படி சொரம்பாடு கடைசியில எந்த இடத்துல சோரமணிக்கா கடைசியில அந்த சாகிதத்தில் அந்த ஒரு வார்த்தை திருப்பி சோரம் சரியா சிந்தாமணி தரிசப்படக்கூடியவர்களுக்கு சிந்தாமணிக்க போல இருக்காள் வித்யாரண்யாள் அப்படின்னு ஒரு பெரிய மகாந்திர்தான் கர்நாடகத்துல சிங்கேரி பீடத்தில் ஆச்சாரியாளா இருந்த பாபா வித்யாரண்யால சன்னியாசியா மாறினா வித்யாரண்யா பேரு அவதான் வேதத்துக்கெல்லாம் பாஷ்யா பண்ணிருக்கா ரொம்ப சன்னியாசியா மாறதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரியா இருக்கிற போது ஏழ்மையா இருக்கிற போது ஏழ்மை போகணுங்கிறதுக்காக மகாலட்சுமி மந்திரத்தை ஏராளமான ஆவர்த்தி ஒரே கணக்கில் ஜெபம் பண்ணிவிட்டா உன்னே மந்திரத்துக்கு வசப்பட்டு அம்பாள் கண்ணுக்கு நேர பிரத்யட்சமா வரும்படியா எடுத்து அம்பாள் வந்தா எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் கட்டா உடனே ஒரு பிளாஷ் சன்னியாசம் வாங்கிட்டு சன்னியாசம் வாங்கிட்டாக்க அடுத்த ஜென்மான்னு சொல்லிருக்கேன் சன்னியாசம் வாங்கின தோண்டித்து அடாடா சன்னியாசிக்கும் பணத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா ஒரு ஜென்மாவில பணம் வாங்குறதுக்கு யோகா பாக்கியம் இல்ல பிரியா இருக்கியமில்ல பணம் அடைகிறதுக்கு சன்னியாசம் வாங்கிட்டா அடுத்த ஜென்மா சாஸ்திர ரீதியா ஆனா சன்னியாசம் வாங்கிட்டு அப்புறம் பணத்தை பணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்கப்பட தொட அப்படி இருந்து காட்டிருக்கா எழுபத்தி எட்டுலேருந்து எண்பத்தி ஒரு ஆறு வருஷ காலம் காஞ்சிபுரத்திலேருந்து கிளம்பி தமிழ்நாட்டிலே எல்லையிலேயே இல்லாமல் மகாராஷ்டிரத்திலையும் கர்நாடகத்திலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் சஞ்சாரம் கூட ஒரு ஏழு பேர் கைத்தறி பண்ணக்கூடிய மாத்திரம் இருந்தா எப்படி இந்த ஆறு வருஷம் சஞ்சாரம் பண்ணிருக்கா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எங்க இருந்தாலும் போய் தரிசனம் பண்றது வந்த வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லாருக்கும் போடாம அனுப்ப மாட்டா அவ உபாசம் இருப்பா வந்தவா எல்லாருக்கும் அன்னதான நடக்கும் இந்த மாதிரி நடந்ததே ஒரு பைசா வைக்கப்படாது ஒண்ணும் வைக்கப்படாது அது மடத்துக்கு கொடுத்துடுவா எனக்கு அவளுக்கு சம்பந்தம் அது தனக்கு வாஸ்தவ தான் சன்னியாசி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்க அந்த மாதிரி இருந்து எப்படி நடந்திருக்குன்னா மேஸ்வரம் ஒரு புஸ்தகம் இருக்கு அபூர்வமான கீர்த்தனை ஒரு ஆயிரம் பக்கம் தொகுத்து போட்டுருக்கா அவர் அனந்தானந்தே சரஸ்வதி தான் அதை கம்பேர் பண்ணி அப்புறம் அவ அப்புறம் வெளியில வந்துட்டேன் பெரியவாடையே ரொம்ப வருஷம் இருந்தா சன்னியாசம் வாங்கிட்டு சன்னியாசம் வாங்கிட்ட அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஸ்கேல் ஏதோ ரிலீஸ் பண்ணி பென்ஷன் அறிவருக்கு அது மாதிரி இருக்கும் இவர் ஒன்னும் பணம்னா நாங்க எல்லாம் லெட்டர்லாம் எழுதிடுவோம் ஒரு கைத்து மாத்திரம் போட்டார்னா அப்ளிகேஷன் இல்லாமல் அவன் எப்படி கேன்சல் பண்ணுவான் அப்ளை பண்ணாலே கேன்சல் பண்ணது துரபமா இருக்கு இவன் ஒன்னும் ரிக்வஸ்டே கொடுக்குறது எனக்கு அவர் அரியா கொடுப்பான் ஒரே ஒரு கைது போட்டா போறும் அந்த பணம் இவருக்கு வந்து சேர உரிமையா வந்து சேர வேண்டியது அது வீநாடு பரவாயில்லை ஏதாவது சர்க்காரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு இவர்கிட்ட போய் கேட்டேன் பெரியவாறு கழிவு கொண்டு இஷ்டம் இல்ல அவரும் பரம வைராக்கியா இருந்ததுனால இஷ்டம் இல்லை பெரியவரை கழிவு பெரிய போய் கேட்டா இது கவர்மெண்ட்டுக்கு வீணா விட்டுவிக்க வேண்டிய பணம் இல்லை நியாயமா வர வேண்டியதுதான் கைச்சு மாத்திரம் போட்டா போருமே வாஸ்தவா ஆஞ்சநேயனுக்கு வந்து சேர வேண்டியதுதான் இந்த பணம் ஆனா ஆஞ்சநேயனுக்கு வந்து சேரணும் பூர்வாஷ்டிரமத்தில் இருந்த வக்தி இப்ப இல்ல அது வேற வியாதி அது வந்து இட்ரிச்சுவல் ரீபர்த் அதனால வேற ஒரு ஜென்மா இது அதனால இப்ப இருக்கக்கூடிய சன்னியாசிக்கு அதுக்கு நமதம் கிடையாது இந்த அரிய செலவு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வந்து என்ன வந்துட்டு என்ன போயிடுச்சு உலகமே வாழ்னா தூக்கி அடிச்சுட்டு போகக்கூடியவாளுக்கு இது தினமாத்தம் தானே திணத்த விட மோசம் தான் இது அதனால இது தொடப்படாது ஆனா மகாலட்சுமி சொன்ன வாட்டை காப்பாற்றி ஒரு அடியாட்டு கனகிருஷ்டியாட்ட சனாதன தர்மத்துக்காக உபயோகப்படுத்தி சொல்லி ரெண்டு அண்ணா தம்பிகள் எங்கேயாவது ஹிஸ்டரி புக்ல படிச்சம் வரும் ஹரிஹரா இந்த அண்ணா தம்பிகள் மூலமா இந்த குடுத்து இந்து சாம்ராஜ்யத்தை விஜயநகர் சாம்ராஜ்யம் பண்ணுறதுக்கு அவாளுக்கும் கனகிருஷ்டி அம்பாள் அனுபவம் பண்ணி கொடுத்திருக்காரு வித்யாரிக்கு கர்நாடகத்துல வித்யாரிக்கும் தமிழ்நாட்டில் சுவாமி தேசகனுக்கும் அதே மாதிரி ஆதி பகவத் பாதாளுக்கு இப்படி மூணு பேருக்கு கனக திருஷ்டிய மூணு பேருக்காக கணக்கிருஷ்டி கணக்கிருஷ்டியை பெரிய சுவாரஸ்யம் ஏன்னா இந்த மூணு பேருக்கும் ஏன் கணக்கிருஷ்டி கிடைச்சது அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் பேருமே தனக்காக ஒரு சப்ஷன் கூட எடுத்துக்கல தனக்காக ஒரு சர்ஷம் கூட பிரார்த்திக்கல அவ அந்த ஏழு ஏழ்மையா இருக்கக்கூடிய ஸ்திரீக்காக பிரார்த்திச்சாள் ஆச்சாரியா இந்த ஏழை பிரம்மச்சாரிக்காக சுவாமி தேசியும் பிரார்த்திச்சா இவ சனாதன தர்மத்துக்காக உபயோகப்படுத்தி விட்டார் இந்த திரவியத்து முழுக்க தனக்குன்னு ஒரு பைசா கூட எடுத்து கதை கிடையாது நீ இப்படி அம்பாதுல கனகத்தி கனகது அம்பாருக்கு ஒரு பேர் உண்டு அப்படி கனகத்த போல அவள் கனக்கன் சொன்னோம் அம்பாளே வர்ணத்துலதான் இருக்காள் மகாலட்சுமியே ஸ்வர்ண வர்ணத்தோடுதான் அம்பாள் இருக்கா நீ சொர்ணத்தையே நினைச்சுண்டு சுவர் வர்ணத்துல இருக்கக்கூடிய அம்பாளை வளர்ந்து விட்டாக்க அது எப்படி விஷய கொடுப்பல் அதெல்லாம் அம்பாள் நினைச்சா வாஸ்தவத்திலேயே நாம வந்து மறைமுகமா இந்த திருஷ்டங்கள் தான் நமக்கு எடுத்து காட்டுறது தரிந்திர சிந்த மணிகு நினைக்கா இது இன்னொரு விஷயம் தன்னல தோர்த்து பிரார்த்திச்சா கூட ரொம்ப ஏழையா இருக்கான் சாப்பிடறதுக்கே இல்லை அம்பாள் பிரார்த்திச்சா கொடுக்க மாட்டாரா குறுப்பல் பசிக்கு அண்ணன் குடுப்பல் என்ன அம்பாவ பிரார்த்திச்சானே தினமும் நீட் எதுவோ அன்னத்துக்கும் பேராசி பிடிச்சாக்க பேராசியைக்காக அவ ஒண்ணும் அனுகிரம் பண்ண மாட்டான் நியாயமான கோரிக்கை நியாயமான தேவைக்கு அனுகூரம் அதாவது பணத்துல மாத்திரம் தரிக்கப்படாது இருக்கணும் இருக்குற மட்டும் நீ தரி சொல்ல முடியாதான் முதல் மூணு வரியில இந்த லோக சமாச்சாரமா சொன்ன வித்து இல்லாதவாளுக்கு பெரிய ஞானசூரிய நாட்டமா இருக்க ஜனமா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே தேன் பிரவாகம் ஒழுகக்கூடிய புஷ்பமாட்டமா இருக்க ால கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு சிந்தாமணிக போல இருந்து அனுகிரமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒன்னு தேவையா இருக்கும் வித்திய இல்லாதவனுக்கு வித்த தேவை ஜனமா இருக்கக்கூடிய சைத்தன்யம் தேவை தாரிதால கஷ்டப்படக்கூடிய ஐஸ்வர்யம் தேவை ஆனா ஒண்ணு தேவையா இருக்கக்கூடியவனுக்கு வேற ஒண்ணு தேவையில்லாமல் இருக்கலாம் அனுபா பரம ஏழையா இருக்கக்கூடிய பணத்துல நிறைய முதந்தான் அவன்ட்டு வித்திய இல்ல எனக்கு வித்தியை கொடுத்தா போறோம் அம்பா பணம் ஏற்கனவே இருக்கு நினைக்கலாம் ஒன்னு ஒண்ணு இல்லாமல் இருக்கலாம் அதனால முதல் சொன்னதும் இட் இஸ் அப்ளிகபிள் டு செலக்ட் போர்ஷன் ஆனா கடைசியில் சொன்னது எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடியது என்ற எல்லாரும் மூழ்கி இருக்கும் அதுல ஒரு சந்தேகமே இல்ல நிமக்னான நிமக்னான நல்லா மூழ்கி இருக்கான் ஆழம் பார்த்துருக்கான் சமுதிரத்துல சம்சாரத்தையே ஒரு சாகரம் அப்படின்னு சொல்றது என்ன சமுதிரத்துல அலை எப்போதும் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இந்த சம்சாரத்தில் ஆறு விதமான அலைகள் எப்போதும் மோதிண்டே இருக்கு ஜனனம் மரணம் ரெண்டு அலைகள் அது சரீர சம்பந்தப்பட்டது சரீரத்துடைய தர்மம் செல்வா சாஸ்திரங்கள்ல திரும்பி திரும்பி ஜனனம் வருது திரும்பி திரும்பி மரணம் வருது புனரப்பி ஜனமும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் இதுதான் சம்சாரம் கடற்கறத்துக்கு ரொம்ப இருக்கு அதுல ஒரே ஒரு ஆலம்பம் ஒரே ஒரு ஊன்றுகோள் தான் இருக்கு முராரே அப்படின்னு விட்டார் ஒரே போட்டு விட்டார் சேர்ந்து சேர்ந்து எப்படி எல்லாம் வளர்ந்து பாருங்க ஒரே அடியா சொந்தையும் சேர்ந்து சேர்ந்து ஒரு மகான்களுடைய வாக்கள் அப்படிதான் இருக்கு ஜனம் திரும்பி திரும்பி வருது கிளம்ப வேண்டியதான் இறந்துட்டோம் ஒரே ஒரு விஷயம் நிச்சயம் மறுபடியும் சந்தேகம் இல்ல ஏன்னா நமக்கு என்ன கடைசி ஜென்மாவா இது கடைசி ஜென்மாவுக்கு என்ன லட்சணங்கள் சொல்லிருக்கா சாஸ்திரங்கள்னு பார்த்தா நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கும் கடைசி ஜென்மாவுக்கும் நமக்கும் வெகு தூரம் இருக்கு இது ரொம்ப சீக்கிரமா அம்பால் அனுகூலம் பண்ணி சில ஜென்மா கெடுக்குள்ளே பெரிய கருணை சொல்லுவாங்க நமக்கு ஒண்ணும் யோகில்லை இது தெரியாம சிலவே ரொம்ப சுலபமா நினைச்சு விடுறேன் அவ்வளவு சுலபமா நினைச்சு விடுறான் ஒரு பையன் போன் பண்ணி அப்போ யாரும் சந்தேகம் கேட்டுருப்போம் போன் பண்ணான் போன் பண்ணி நான் தரும் நூத்தி எட்டு முறை சொல்றேன் போர் மா முழு ஜென்மா வராமல் இருக்குமான்னு கேட்டான் ஒரு நிமிஷம் ராமராமல் இருக்கக்கூடிய அவருக்கு அவருக்குட ஒரு ஜென்மா காத்து இருக்கு அந்த புண்ணியத்துடைய பலனால பலனால அவருக்கு ஒரே ஒரு ஜென்மா இருக்கு அடுத்த பிரம்மா அவர்தானிதே பிரசாதாத் அவருக்கு ஆசையே இல்லாமல் அவர் பண்ணக்கூடிய ராமநாமாவில் நிஷ்காமியமா இருந்தாலும் கூட பகவானா இப்படி அவதார மருட்டமா ஏதோ பிரம்மாவுக்கு இவர்தான் தகுந்த பாத்திரம் சுவாமி தெரியாது அபிதே பிரசாதா ஒரு தியாக இருந்தா அடுத்த ஜென்மா தொண்ணூத்தாறு கோடி ராமநாம பண்ணி சுவாமி தொண்ணூத்தாறு கோடி போட்டு பாருங்காலத்துக்குள்ள பண்ணிருக்க ஒரு மாசத்துக்கு ஒரு கோடி ஒரு மாசத்துக்கு ஒரு கோடி நினைச்சே பாக்க முடியல ஒரு மாசத்துக்கு ஒரு கோடி மாசத்துக்கு ஒரு கோடினா சட்சம் ஆனோம் ஒரு லட்சம் செஞ்சுரி பிகினிங் செஞ்சு ஆட்டோபோகிரா எயிட்டீன் எயிட்டியில பிறந்தவா காத்திரம்மாதாமாட்டு சாப்பிடுது ஜென்மாவலுக்கு எழுதியிருக்கா அப்படி எல்லாம் பெரியவாழ்லாம் இருந்திருக்கா இவர் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் விடாம எட்டு வருஷம் அகோராத்திரம் நினச்சுட்டு அடுத்தது மாதிரி வராமல் இருக்கணும்னு நினைச்சா தாக்க இது இவன் படிச்சது கேஜி கிளாஸுக்கு போடும் நினைக்கிறது பிஹெச்டி போடும் நினைச்சாக்க எப்படி முடியும் சாத்தியமான விஷயமா அதனால நமக்கு எல்லாம் ாலும்ழுவாய் பிறப்பினும் புண்ணியாய் உண்மை மரவாமை வேணும் இதுதான் நாம பிரார்த்திக்கணுமே தவிர இனி பிறந்தால் உண்மை மரபாமை வேணும்னு கேட்டாலும் பிறவா வறந்தாலும் பிறந்தால் இனி மரவா வரந்தாலும் உண்மை மரவா வரந்தாலும் நீரகண்ட் ஞாபகம் அவ பண்ண பாட்டு குரு அவ பண்ண பாட்டு அதுல கீர்த்தனை கடைசியில் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இல்லாம நான் கேட்க முடியுமே அதுவரை ஜென்மா இல்லாமல் இருக்குது அவனா பார்த்து நான் செய்ய வேண்டியது இது நம்முடைய யோகிதான் எங்க சம்பந்தமே இல்லாமல் இருக்கு அதனால ஜென்மா ஒண்ணு ஏற்படுதல் மரணம் நிச்சயம் ஏற்பட்டம் வரக்கூடியது பிராணனுக்கு அந்த மாதிரி இருக்குதான் இருந்தா It is considered to be an abnormal condition. Just send me an вариант. Random condition filing jcop the wafer. But you need a little shipping and waiting at home. WordPress is an airplane. That comes withutilisz outs. Kindling limite to one day. Where it is not. Options will fit between剛 art. All in the airplane is at both Should function. As a native golden place. Then you 6 years later in the environment. The pair asses not belial core. That is all just pollution. ரொம்ப வெயில்ல போய் எங்கேயோ சுத்துட்டு வந்தா இந்த இந்த ஊரில் இந்த டைத்தில் இது புரியாது ஏன்னா டிசம்பரில் போய் தாகத்தை பற்றி பேசினாக்க மார்கி மாசத்துல பெங்களூரில் போய் தாகத்தை பற்றி பேசினா புரியாது என்னன்னா ஜாஸ்தி லிக்விட் இன்டேக்கே தேவையில்லாமல் இருக்கும் அந்த வெதர் அப்படி இருக்கும் அது எங்க ஊருக்கு வந்தா சித்திர வைராசியில் வந்தால்தான் தெரியும் மெட்ராஸ்ல எத்தனை தினங்களில் போனாலும் தெரிய பாட்டேங்கிறது அது வேர்த்து விட்டுட்டே இருக்கு எல்லாம் அவ்வளவும் பஸ்பிரேஷனா வெளியில் போய்றது நிறைய லிக்விட் இன்டேக் ஒன்று என்ன டீஹைட்ரேஷனில் கொண்டு போய் விட்டுற டாக்டர்லாம் சொல்றேன் அவன் ஒரே வெயில்ல போய் அரைஞ்சுட்டு வந்தான் நிறைய ஒரு சொந்து நிறைய தீர்த்தம் பழைய காலத்துல அப்படி செம்பு இந்த காலத்துல அவன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாட்டிலோடு எடுத்து அப்படியே உள்ள தள்ளி விடுறான் யாரும் சொல்லி தருது பெரியவாளுக்கும் தெரியல குழந்தைகளுக்கும் தெரியல ஒரு டம்ளர்ல விட்டு குடிக்கப்படாத அது பாட்டிலோடு குடிச்சாக்க மிச்சம் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை யாரும் குடிக்க முடியாது து தெரிய மாதது இதெல்லாம் அப்படியே பெரியவாபோட பழைய நாள் தெரியும் ராமாயணம் படிச்சா மாத்திரம் தெரியாதுன்னு அவன் மனசத்துல செலுத்தாமட்டுல ருட்டினா பாராயணம் பண்ணாம்னா புரியாது நிறைய சும்பலையும் ஜலத்தை குடிச்சான் அப்புறம் மறுபடியும் தாகம் எடுக்காது மறுபடியும் அரை மணி நேரம் நினைச்சு மறுபடியும் தாகம் எடுக்கிறது திரும்பி திரும்பி பசிக்கும் தாகமும் வருது இல்லீரத்தை தகனம் பண்ணப்புறம் அந்த பிராணனானது வேற ஒரு சீரத்துல பிரவேசம் பண்ண போறது அந்த பிராணது இருக்கிற போதுதான் அத பிரேதம் அப்படின்னு சொல்லறது வேற ஒரு சரீரத்தில் புகுந்துக்கிற போது அடுத்த ஒரு ஜென்மாவும் ஏற்பட்டு பித்ருக்க போய் சேரும் போது பித்ரு போய்டுறது பித்ரு மாறதுக்கு முன்னாடி எங்க புகுந்துக்கலாம் புகுந்துக்கலாம் வேர் டேக் ஷெல்டர் அதுக்காக தான் கல்லு உணர்ந்து ஸ்தாபனம்னு ஒரு சம்பிரதாயம் அது அன்னைக்கே அங்க ககனம் மண் ஸ்தாபனம் பண்ணணும் சிலவே ரொம்பவே ஒன்பதாவது நாள் நாள் பண்ணிட்டு போருமே அப்படின்னு நினைப்பாள் ஒன்பதாவது நாள் கல்லூடினா என்னன்னா ஒன்பது நாளைக்கு உங்க அப்பாவையோ அம்மாவையோ தீர்த்தம் கூட கொடுக்காமல் பசியால தாகத்தால தவிக்க விட்டு தோஷம் வரும் 10 அப்புறம் பாத்ரூம் ஒரேதானே பத்து நிமிஷத்தில் உடைச்சு தீர்த்தத்தை பாசாணத்தை போய் அபிஷேகம் பண்ணது ஒரு தாராபாத்திரத்தை ஏற்படுத்தி தாராபடியை சொட்டின்படியா செய்கிறது இதெல்லாம் எதுக்காக அந்த பிராணம் உள்ளிருந்திருக்கு வெளியில் கிளம்பி இருக்குற மாதிரி தன்மையை சமனம் பண்றதுக்காக அப்படி மிளகாய் கடிச்சு விட்டா சாப்பிடற போது உடனே தீர்த்த தீர்த்து குடிக்கிற தாராபாத்திரத்தை சொட்டு சொட்டு சொட்டு சொட்டு விழுந்துட்டே இருக்க முடியாத ஏற்பட்ட தாபோபம் அதுக்காக தான் என்ன நித்திபதி பண்ணது அந்த மந்திரத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் அதாவது இது அமங்கலம் பிரேத சப்தம் அமங்கலம் அந்த கர்மா வந்து கர்மா தேவையான கர்மம் அவசியம்தானே அதனால இது எல்லாரும் you have to pass through this route adlu uno sandeham onnu kedaayadu adanaley naamand route la porumbod vera uthnam kaasi vaadu she maatraalo theriyadu enna ini irikkukku kaalathu onnu solla mudiyalle namma dharmatte vidama namma perivaalukku naam seiyavendi dharmatte avashyam seiyanum maathaapithavodu irukkiravalku thaan idu maathaathukka irukkave poyta naak enime puranadhigam pannamudiyuma avare polavar polavar thaan maathaapithaa irukkirava ennikkaad or naalikku andha maari stuthi varabodu adu evlo sadhayoda andha pithirkarama va pannano appadiy therinjikkanu nir நாக்கு முன்கூட்டி அந்த சமயத்தில் போய் ஒரு சட்டம் தெரிஞ்சுக்க முடியாதுக்கு வரக்கூடிய பிராணனுக்கு தான் பசியும் தாகமும் அதுக்கு இன்னொரு பிரமாணம் சொல்றேன் மந்திரமே நம்ம முதல் ஆகுதி பிராணா பிராணனுக்குதான் ஆகுதியா கொடுத்திருக்கு இந்த ஒரு பெருக்கு அன்னத்தெடுத்து நெய்ய தோச்சு அன்னத்தெடுத்து ஆகுதியா கொடுத்திருக்கு ஆகுதியா கொடுக்கற போது அது பிராணம்ங்கிறது ஒரு அக்னி அது உள்ள இருக்கக்கூடிய ஜாட்டராக்னியா பகவான் இருக்கா அந்த அக்னியில கொடுக்கக்கூடிய ஆகுதிங்கிறதுனாலதான் இதுக்கு ஸ்வாகா காரம் பிராணாய சுவாகா அப்படின்னு சொல்லி அப்புறம் இவன் பிராணனோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கான நாம தான் பிராணம் சூட்சம் சூட்சத்தோடு எனக்கு சம்பந்தம் இல்லாங்க அது மாதிரி பரமாத்ம உத்தேச தியாகம் பண்ணணும் இதுக்கு பிராணாய்க்க நீ தான் பிராணோடு இருக்கக்கூடியதான் பிராணி பேர் நாம பிராணி வர்க்கத்தை சேர்ந்தவா தானே அதனால பிராணுக்கு நமக்கும் போய் பசி ஆத்துறதுக்கு பழைய காலத்தில் ஒரு சிப்போருக்கு ஒரு பிராணனுக்கு போல மனசுக்கு வரக்கூடியது சோகமும் மோகமும் சோகம்ங்கிறது ஒரு வஸ்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வஸ்துவ யாராவது பரிச்சுன்னு போயிட்டா இதை நஷ்டமா போயிருத்தா சோகம் ஒரு வஸ்து அடையணும்னு நாம ஆசைப்படுற போது அதுல மோகம் அதனால இன்சாச்சுவேஷன் அண்ட் சாரோ மோகம் ரெண்டும் இன்சாகுவேஷன் மோகம் சோகங்கிறது சாரோ இது ரெண்டும் மனசுக்கு வரக்கூடியதுக்கு அதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை ஆனா அங்கேயும் ஒரு சிம்பத்தட்டிக் ரியாக்சன் இருக்கு ஒத்தர் மனசே சரியா இல்லை ரொம்ப சார் ஒரே கவலை அவருக்கு பாதியா இழைச்சு போயிட்டார் நாலு மாசத்துல அப்படின்னாக்க என்ன காரணம் இருக்கக்கூடிய கவலையானது itself மனசுக்கு வரக்கூடிய சோகத்துல இதுவும் பாதிப்பு எடுத்து குழந்தைக்கு ஜூரமா இருந்துச்சுன்னா அம்மாக்கு எப்படி சாப்பாடு இறங்காதோ அந்த மாதிரி மனசு சரியா இல்ல அதனால இன்னைக்கு சாப்பாடு இறங்கல சாப்பாடு பிராணனுக்கு ஆனா அந்த பிராணம் பின்னி கிடக்கு ஏதாவது ஒண்ணு வந்து வேற பாக்கி ரெண்டுக்கும் பாதிக்கிற மாதிரி இருக்கு அதனால இந்த சோகம் மோகம் சோகம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு சோகம் வரும்பொழுது என்ன நினைக்கிறோம் இந்த சோகம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா சந்தோஷமா இருக்கலாம் அது வேற நம்ம வாழ்க்கையில ஒண்ணு கிடையாது யாரும் கிடையாது கொஞ்சம் கஷப்பும் கலந்துதான் இருக்கும் வாழ்க்கையே அதனால தான் புது வருஷம் பிறக்கிற போது பாய்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வேப்பம்பூ பச்சரியா பண்ணி அதையும் கொஞ்சம் மதுரமா பண்ணி அதாவது அதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு வேப்பூவ கூட வரக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை எடுத்துக்காட்டி விட்டா அப்ப வாழ்க்கையில கஷ்டமும் கலந்துதான் வரும் எப்போதும் நிவர்த்தியாச்சு வருது பின்னாடி வரக்கூடிய சோகத்தை பார்த்தா முன்னாடி இருந்த சோகமே தேவடையோ அப்படின்னு ரொம்பவே இருக்கு இது அவாப்ல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்குமான அனுபவம் வேற மாதிரி இருக்கலாம் ஆனா கருத்து ஒரே மாதிரிதான் இருக்கு சின்ன வயசுல ஒரு விதமான கஷ்டம் நெடுவாண்ட வயசுல ஒரு கஷ்டம் வயசான காலத்துல ஒரு கஷ்டம் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நினைக்கிற போது முன்னாடி வந்த கஷ்டம் தேவல அப்படின்னு தோணும் சரீரத்துக்கு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் பெருசா தோணுறது அப்புறம் இந்த கஷ்டத்தை விட பெருசா மனசுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது மனசுக்கு கிளேசம் வரும்பொழுது இந்த ஆர்த்தியை பாக்குற பொழுதுடைய வியாதியே தேவல அப்படின்னு தோணும் சோகம் மாறி மாறி வருது மோகமும் மாறி மாறி வருது சின்ன வயசுல குழந்தையா ஸ்கூல்ல படிக்கிற விளையாட்டு மோகம் பாலஸ்தாவத் கிரீடா மோகம் முப்பது நாள் ஏதோ சொல்லுவா பழமொழி சொல்லுவா பழமொழி எழுதும் போது ஆச்சாரியுடைய காலத்திலேயே அது மோகம் ஒண்ணு முப்பது நாள் போறதாக ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை பார்த்தா பஜகோவிந்தத்தில் வரக்கூடிய தெரியல மோகம் முப்பது நாள்னா அர்த்தம்னா ஒரு வஸ்தூல விற்கக்கூடிய மோகம் முப்பது நாள் அப்புறம் வேற ஒரு வசூல போகும் வரும்னு நடத்தான் அந்த ஆப்ஜெக்ட் பொறுத்தளவு சாச்சுவேஷன் தேர்ட்டி டேஸ் அதாவது சீக்கிரமா அழுத்து போயிடும் நாள் மோகம் முழுக்க போய் நீ நிர்மோகத்து நேரம் ஞான நிலையில போய் உட்கார்னு அர்த்தமா அவ்வளவு சுலபத்துல வந்தா இருந்த ஒரு மாசம் ரெண்டாவது மாசத்துலயே நமக்கு எல்லாருக்கும் ஞானம் வந்து முப்பது நாள் போயிடுச்சு அப்படி போகலையே அது வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது எட்டு வயசு பத்து வயசு குழந்தையா ஒரே ஒரே விளையாட்டுமையா இருக்கு பரிசா அம்மா அப்பா தான் கவலைப்பட வேண்டியிருக்கு இந்த பையன் அம்மாட்ட விளையாட்டு இருக்காங்க இன்னொரு மணி நேரங்களாம் அஞ்சு நிமிஷங்களா பத்து நிமிஷம் அவன் அஞ்சு நிமிஷம் பிரம்மாவுடைய கணக்கா இருக்கு அஞ்சு நிமிஷம் அது ஒன்னு அஞ்சு நிமிஷம் முடியாத பாலஸ்தாபத் கிரீதாசக்தகம் அது பத்து வயசுல இருக்கக்கூடிய விளையாட்டு மோகம் எல்லாம் ஒரு நாளைக்கு வரபோது ரெண்டு பேரா வரா கழுத்துல மாலிகமா வரா நமஸ்காரம் பண்றான் தருணஸ்தாவது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல வேற விதமான மோகம் இருக்கடிமோகம் அறுபது வயசுல இருக்க போய் கவலை பேச்சி புறக்கணுமே பொருங்காட்சினாக்க பழைய காலத்துல பேரம் உபநயன் பண்ணுமே கவலைப்படுவான் இப்ப யாரும் அதை கவலைப்படுறதுல அட்மிஷன் கிடைக்கணுமே கவலைப்படுறான் அவன் போய் விட்டாக்க அவன் பாஸ் பண்ணுமே நல்ல மார்க்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கணுமே அது ஒண்ணு இது வந்து அதுக்குடிவு சொ முடிவு கடைசியில் பகவானா பார்த்து நீ கவலைப்பட்டு போறா நான் வேறத்துக்கு போறேன் போற போதுதான் அப்போ முடிவில் அடுத்த ஜனமான தொடர்ந்து வரும் கவலை வாசனை ஒட்டி வயசான காலத்துல ஒரு விதமான மோகம் மோகம் பரபத்துல யாருமே மோகம் அடைய பிரம்மணி கோபின சக்தகான்னு விட்டா வியாக்கரணக்காரர்கள்லாம் வியாக்கரண வித்வான்கள்லாம் ஒரு சுவாரஸ்யம் செல்லுவார் பாலஸ்தாவத் கிரீடா சக்தகா தருணஸ்தாவத் தருணி சக்தகா விருந்தஸ்தாவத் சிந்தாசக்தகா கிரீடா தருணி சிந்தா இது மூணும் ஸ்ரீலிங்க பதம் அதனால சோகத்தில் மோகம் வந்துடுது பரபிரம்சகலிங்கம் அதனால தான் யாருக்குமே மோகம் வரலன பரே பிரம்மணி கோபித சக்தா மோகம் யாரை விட்டுது அது சோகம் மோகம் மனசுக்கு வரக்கூடியது அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு லைஃப்லாங்க மோகமும் வந்துட்டே இருக்கு இந்த ஆறும் அலைகள் மேல மேல மேல மேல அடிச்சுட்டு ஒரு நாளும் ஓயாமல் அடிக்கக்கூடிய அலையை போல ஜனனமும் மரணமும் பசியும் தாகமும் பசி தாகத்தான் சுற்றி பாசைன்னு சொல்லு சம்ஸ்கிருதத்துல சோகம் மோகம் வரக்கூடிய பசிதாகம் மனசுக்கு வரக்கூடியம் தித்தி பல்லாட்டமாக இருந்து இந்த என்னம்யூர் என்ன தொடர்ந்து நாளைக்கு தான் ஜென்மஜலதும் தமுடா முதரிப்பு பராகச பக்தி அம்பாள் எப்படி சம்சார சாகத்தை முழுகினா எப்படி உதாரணம் பண்றாருன்றத நாளைக்கு சொந்தி மேலா சோகம் அஞ்சா ஸ்லோகங்கள்லாம் நாளைக்கு நாளைக்கு நிச்சயமா நாலாம் வந்து நினைச்சிருந்திருக்கேன் அம்பாளுடைய கிருப்பை நடக்கும்